ஈஸ்வர சிட்டியாவில் ரத்தின முதலிய பேசில் ஒரு தகையாய் ஆராய்மிடத்து கூறுமிடத்து ஒரு தன்மையானவா இருந்தும் புத்தி கற்பித நானாவினால் போக்தாக்கள் ஆகிய ஜீவர்களது புத்தி விருத்திகள் கற்பிதம் பலிதமாக இருந்தாலும் அவை பெற்றவனுக்கு சொல்றார் அந்த மணி முதலிய ஆசை விடையமது ஆகியும் பிரீதிக்கு விடையமது ஆகியும் இந்த போலிகள் எனக்கு கிடைச்சு ஆசை உள்ளவன் பெறாருக்கு வெறுப்பு ஆகி அந்த விஷயங்களை பெறாதவனுக்கு துவேஷத்திற்கு விஷயமாகிறது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு கிடைக்கிட்ட என்று விருக்கறான் இது அவனுக்கு அரிய துறவிக்கு உபேட்சா விடயம் ஆம் உலகின் கண் பெருதற்கு அரிய விளக புருஷனுக்கு உபேட்சைக்கு விஷயமா இருப்பனாம் பயிராக்கியா உள்ளவனுக்கு இந்த ரத்தனங்கள் தங்கங்கள் எல்லாம் கொடுத்தாக்க அவன் வாங்குறாடி போன உதாசிரமா விட்டுறான் எனக்கு தேவையில்லைன்னு பொண்ணு நிச்சயம் உட்கார்ந்து இருந்தார் அவருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அவர் என்ன வாங்கி வச்சுட்டாரு ஏன் அப்புறம்லாம் சொன்னாங்க இன்றைக்கி வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும் எங்கே நாங்கள் எடுத்துக்கிறோம்னு அது எப்படி வச்சுக்கிறதுனாங்க சொல்லி போய் கொடுத்தாங்க மடக்கி இப்படி வச்சுக்கோங்கன்னா அப்படி கண்டக்டர் வச்சுக்கிறாங்க அப்படி போகல சரி என்ன மடக்கிட்டே வச்சுக்கோ அப்படியே இருக்கும் கண்டக்டர் போக அரிசியாக இருக்கும் அப்புறம் அப்புறம் தரை போட்டுருவாங்க நல்லா பிடிட்டு போயிடுவாங்க திற போடுறதுனா சாமி சாப்பிடுது சாப்பிடும்போது தரை போட்டுருவாங்க உள்ள சாப்பாடுகள் கொடுப்பாங்க அப்படி போலக்கி புருஷனுக்கு உபாசனமாக இருக்கும் ஆசை உள்ளவனுக்கு அந்த பொருள் கிடைச்சதுன்னா சந்தோஷப்படும் வெறுப்பு அந்த பொருள் மேலே வெறுப்பு இருந்தாங்க அதுக்கு துவேசம் பண்ணுவான் அது கிடைக்கலன்னாலும் அவனுக்கு சரி கிடைச்சாலும் கூட வெறுப்பு அடைவான் இது ஏன்னா அம்பவம் அப்படி ஏன் அது கெடுதல் பண்ண ஒரு மண்டை ஒத்து போகலன்னு சொன்னா அந்த பண்ணை கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க ஏன் வெறுப்படியும் ஒத்து போகிற கொடுத்தா சந்தோஷ விருப்படியும் உதாசீனம் உள்ளவர்களுக்கு கொடுத்த விருப்படி இது ஈசன் நிருபிதம் சிரிட்டு ஒரே மறந்தாலும் ராகத்வேஷ உபேட்சை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் என்ன அடுத்த பாடலு இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கொடுக்கிறார் தோன்றுவதற்கும் அறிதும் ஒரு திட்டாந்தம் தோன்றிய ஓர் மாது மெய்ப்பரிசோர்த்திரமாக போத்துருக்கள் புத்தி விருத்தி தாதைக்கு மகளாய் தப்பில் கொழுநனர்க்குக் காதலியாகி மகற்கு தாயாகி மாதுலர்க்கு மருகியாயிருப்பள் இப்பரிசு விடயமெல்லாம் இறைவன் இளங்குயிர்க் கற்பிதமாய் இருதிறத்துமேங் இந்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வழக்கம் சொல்றேன் ஆரம்பிக்கிறார் அப்பொருள்தானே விளங்கி தோன்று தோல்வதற்கு ஈஷன் அந்த ஒரே வடிவமான பொருளே பல ஜீவர்களின் புத்தி விருத்திக்கு பல விஷயமாகும் என்பதை விளங்கி தோன்றுவதற்கு இன்னும் ஒரு திட்டாந்தம் அறைதும் இனிமேலும் ஒரு திட்டாந்தம் பூர்வமாக தோன்றிய மாது மெய்ப்பருசு ஈஸ்வர சிருட்டியில் உள்ளிருக்கின்ற ஒரு பெண்ணினது மாம்சிசமயமான தேகத்தன்மை ஒரு பிரகாரமாக இருக்க போத்தருக்கள் புத்தி விருத்தி கற்பிதத்தினால் போக்தாக்களது மனோவிருத்தி கற்பனையால் தாதைக்கும் மகளாயும் தேவிற்கு புத்திரியாகவும் தப்புயில் கொழுவினருக்கு காதலியாயும் தவறுதல் இன்றைய கணவனுக்கு மனைவியாகவும் மகருக்கு தாய் ஆகி மகனுக்கு மாதாவாகவும் மாதுளருக்கு மருகியாயிருப்பாள் மாமனாருக்கு மருமகளாகவும் இருக்கின்றாள் அங்கு மீன் போட்டுக்கலாம் இப்பரிசு விடயம் இவ்விதமாக ஏகமாகவும் அநேகமாகவும் மாயாமயமான விஷயங்கள் அனைத்தும் இறைவன் நிருமிதமும் இலங்கும் உயிர் கற்பிதம் என இரு திறத்து உற்றிடும் விளங்கும் என்று இருவிதமாக இருப்பனவாம் இந்த பாடல சொல்லப்படி எல்லாருக்கும் அனுபவமா பார்த்துக்கலாம் ஒரு பெண் ஈஸ்வர சிரிட்டியாலே எல்லாருக்கும் ஒரு பெண் வடிவம் தான் அது அதே பெண் வடிவம் தந்தைக்கு தாய்க்கு மகளா தெரியுது மாமியாருக்கு மருமகளா தெரியுது கணவனுக்கு மனைவியா தெரியுது மகளுக்கு அம்மாவா தெரியுது ஒரு பெண்ணினுடைய தோற்றம் உண்டா இருக்கவும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் ஒரு விதமா பார்க்கிறாங்க அப்படி பார்க்கறதுனால பாவனையானது பார்வைக்கு தேர்ந்த மாதிரி பாவனை உண்டாகி பழக்கம் அப்படித்தான் ஏற்படுது அப்படின் பழகிற விதமும் மாறுதா இருக்கு இதை குடும்பத்திற்கு தான் இருக்கிறதுனால நல்லா விளங்குறதுக்கு நிச்சானம் கொடுக்குறேங்கிறார் எல்லாரும் விளங்கும் ஒரு வடிவம் பல பேர்களும் பல வித தோல்வ காரணம் என்னன்னா பவன்தான் காரணம் பவன அனுசாரம் பழகிறாங்க பழகிற அனுசாரம் பலன் கிடைக்குது கணவனுக்கும் அந்த பெண்ணுக்குள்ள தொடர் போல தாயை தந்தைகள் வைக்க முடியாது மாமன் மின்மாரி வைக்க முடியாது குழந்தைகள் வைக்க முடியாது சொந்தக்காரம் வைக்கூடாது சீராக வைக்க முடியும் ஒவ்வொரு அவர்கள் அந்த தர மாதிரி தான் அது வரைக்கும் பழகலாம் அதுக்கு மேல பழகறதுக்கு முடியாது என்ன பாவனை தான் காரணம் ஒரே பாலம் கொள்ளலாமா அப்படின்னா ஒரு பாலம் எப்படி கொள்றது ஈஸ்வர சீட்டியில எல்லா தானே கொள்ளலாம் அவனுதான் விவகார சீட்டில பலகமாக இருக்க முடியும் விவகார சிருஷ்டி இல்ல ஒரே மாதிரி கொள்ள முடியாது சீட்டி ஒன்றா இருந்தாலும் கூட ஜீவசீட்டி அநேகம் என்பதை மூன்று பாடலில் சொல்லி முடிகிறார் பிரபஞ்ச நல்லாமையானும் நூல் ஆசிரிய வடிவாய் நன்னல் அருள்முத்தி சாதனமாயும் தன்னால் நழுவ ஒண்ணாமையினாலும் அணையதுதான் நிற்க எண்ணறிக ஜீவ கற்பிதமாய் இரு பிரபஞ்சங்கள் சாத்திரத்தோத்திரமாம் கண்ணு மசாத்திர பிரபஞ்சங்கள் கல டிற்றி விர மந்தம் என அவை என் நுழைப்பாம் சுடாமணில் எண்பத்தி நாலாவது பட்டு இரு சிற்றியில் நீக்கத்தக்கது ரெண்டு சிற்று சொன்னார் சுவாச பிரபஞ்சம் அசாசி பிரபஞ்சம் அதில் நீக்கத்தக்கது அசாச பிரபஞ்சம் அப்படிங்கறதே சொல்ல போற பொருள் அண்ணல் நிருமித பிரபஞ்சம் வாதிப்பது அல்லாமையானும் ஈஸ்வரர் திருட்டியாக உள்ள மாயா பிரபஞ்சமானது அதிகாரி புருஷனுக்கு பாதம் இல்லாதபடி சிருட்டி இந்த மூச்சுக்களுக்கு அபியாசிகளுக்கு கடுர் பண்றதில்லை கொடுத்த விச்சயமெல்லாம் முத்தியில் கூட்டி விற்கும் சொன்னார் கொடுத்த ஆவரணம் முத்திக் கூடாமறு கடுத்து கேள்வி ஆவரணம் தான் கடுர் பண்ணதோடைய விஷய சக்தி ஞானசாதனம் சகாயம் பண்ண அதனால பாதிப்பது அல்லாமையான நூல் ஆசிரியர் வடிவாய் நன்னல் அருகு முத்திசாதனமாயும் தன்னால் நழுவு ஒண்ணாமையினாலும் வேதாந்திர சாஸ்திர சர்க்குரு வடிவமாயிருப்பதாலும் தத்துவ ஞானத்தகன்றி பிரிதொன்றால் அடைதற்கறிய முத்தி சாதனமாக இருப்பதாலும் அதிகாரி புருஷனாகிய தன்னால் மித்த என்று அறிவதையே அன்றி அதை இந்த உப சக்தியின் காரியாகி பிரபஞ்சிருக்கு இது ஞான சாதனத்துக்கு சகாயம் பண்றது மட்டுமல்ல இது வேற எதுனால் நீக்கவும் முடியாது என்ன நிச்சயம் நித்திய நிச்சயம் பண்ற அவ்வளவுதான் அது போக்க முடியாது காதல் ஜலம் காதல் ஜலத்தே சூரிய வரைக்கும் அது முடியாது நம்ம அழிக்க முடியாது அது என்ன செய்ய முடியும் அடிக்க முடியுமா என்ன பண்றோம் நித்திய நிச்சயம் பண்றான் நிச்சயம் அலைச்சல் மிச்சம் துக்கம் சுகம் தோற்று இந்த பிரபஞ்சத்தை நிச்சயம் பண்றதுனால இந்த நிச்சய சக்தியானது நீங்க போனதான் பாதிக்கப்படுகிறது புயல் நிச்சயப்படுகிறது நிச்சயம் பண்றது இல்ல சத்திய புத்தி வரைக்கும் அது கெடுதல் பண்ணது அதான் பண்றது அது புத்தி பண்ணது அது ஒன்றும் பண்ணல கால ஜலம் ஜலமன நிச்சயம் பண்ணதுனால ஜலமான கெடுதல் பண்ணது நிச்சயம் இருக்கு அதுதான் கெடுதல் பண்ணது நாளை எரிஞ்சிருந்து அங்கே போறது அங்கிருந்து இங்க வர்றது ஐயா ஐயோ காணவேன் காணவே துக்கம் வர்றது அது போய் பிரபஞ்சமானது இது ஈஸ்வர சீட்டில இருக்கிற இந்த பிரபஞ்சமானது அவருக்கு முத்தியாதிஷ்டி உண்டு அது போல இங்கேயும் முத்தியாதிஷ்டி வந்துடுச்சேன்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒன்னா போயிருந்தாங்க அந்த பிரபஞ்சமானது சொல்றேன் சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த ஈஸ்வர சேட்டி ஆகிய பிரபஞ்சம் அப்படியே இருக்கட்டும் நிறைய ஜீவ கற்பிதமான அது இவ்வளவென்று அளவிட்டு கணித்தற்கரிய ஜீவசிரியான பிரபஞ்சம் சசாஸ்திரம் என்று இரு பிரபஞ்சம் சாஸ்திர பிரபஞ்சமும் அசாஸ்திர பிரபஞ்சமும் என இரண்டு பிரபஞ்சங்களாம் கலரில் கண்ணும் அசாத்திர பிரபஞ்சம் அவற்றுள் ஆராய்ந்து கோரும் இடத்து தன்னை அடைந்தவரை வருத்தும் அசாஸ்திர பிரபஞ்சமானது தீவிரம் மந்தம் என்ன இரு திறனாம் தீவிரம் என்றும் இரு வகையாய் இருப்பதாம் அவை இயன்று உரைப்பான் அவ்வருவகையையும் இங்க எடுத்துக் கூறுவோம் சாச பிரபஞ்சம் அசாச பிரதமும் ரெண்டு விதமும் சொல்ற தீவிரம் மந்தம் அதை பற்றி அடுத்த வாட்டில் விளக்கமாக சொல்கிறேன் ஜீவபார விசாரணையே உரைத்தல் அரிதாம் சாத்திர பிரதவஞ்சம் காமாதிகளே தீரவாம் காவலோரும் ஜாதி கருமாதிகமோடே தன் கருதுமன கற்பிதமே மந்திரம சாத்திரத்தின் மே உருமா விருதிறனும் ஆறு எர்மைக் காட்சி விரோதிகள் ஆதலின் ஞானம் வயிறர்க்கும் முன்னும் பிரபஞ்சம் தான் உதவியாய் ஆன்ம காட்சி பின் விடுவதுவாம் ஈஸ்வர சிருட்டி மக்களுக்கு இடையில் பண்றதில்லை அது முத்தி சாதனமாகதான் இருக்கு ஜீவசிருட்டியாக இருக்கிற பிரபஞ்சம் இருக்கே இதுதான் ரெண்டு பேருட்டி பிரபஞ்சம் அசாச பிரபஞ்சம் இருக்கு அது ரெண்டு பேரு மந்தம் தீவிரமன்ற விட்சேப சக்தி காரியமான பிரபஞ்சம் ஈஸ்வர சிட்டி ஈஸ்வர சீட்டி என்ன பண்ணி போதும் அவரு காரியமான இந்த உலக நாம இருக்கா அவரு தான் சரீரம் அவரு அவர் தீட்டு தான் இந்த சரீரத்தை இருந்து கொண்டிருக்க ஜீவன் இவன் தீட்டு பண்றான் என்ன ராகத்தேவசங்கள் காமக்கூடாத இவன் தான் சீட்டு பண்றான் ஞான சாதனம் அமையிறது இவன் இவனுடைய தீட்டு இருக்க ராகத்தேவசங்கள் தொகு பண்றது அப்படி கையெழுத்துல மூணு பாட்டு வரும் பாப்போம் இதன் பொருள் ஜீவாரணையே உரைத்தல் அரிதம் சாஸ்திர பிரபஞ்சம் ஆத்ம பிரம்ம விசாரமே சாஸ்திர அனுபவ யுத்தி இல்லாமல் சொல்லுதற்கரிய சாஸ்திர பிரபஞ்சமாம் அதாவது ஆத்ம பிரம்ம விசாரம் தான் சாஸ்திர பிரபஞ்சம் ஏதாந்த பண்ணிக்கிறோமே இதெல்லாம் பிரச்சனை இருக்கும் அது காமாதிகளே தீவிரமாம் அசாஸ்திர பிரபஞ்சத்தினுள் காம குரோத முதலியனவே தீவிர பிரபஞ்சமாம் காவல் உறவு ஜாதி கருமாதிகம் கருது மனக்கற்பிதம் மந்தம் பந்தப்படுகின்ற தன் வருணாசிரமத்துக்குரிய கருமங்களுடனே நினைக்கின்ற மனத்தின் சங்கற்பமே அசாத்திரத்தில் மேம் இவ்விருத்தியே இவ்விருது அசாஸ்திர பிரபஞ்சமாயிருந்த தீவிரம் மந்தம் என்னும் இவ்விருவகை பிரபஞ்சம் ஆர் உயிர் மெய்க் காட்சிய விரோதிகள் ஆதலின் கடத்தில் முன்புள்ளாய் பகிர்க்கு முன்னாசத்திற்கு உதவியாய் தத்துவத்தை அடைவதற்கு சாதனமாக இருந்ததால் ஆன்ம காட்சி பின் விடுவதுதான் பின்னர் விடத்தக்கதாம் பிரபஞ்சம் அசம் ரெண்டு இல்லை சாத்தபிரபஞ்சம் ஞான சாதனத்துக்கு பயன்படுது அதாவது சிறோட மனாதிகள் சட்ச சகாசம் சாசபிரபஞ்சம் பேரு அசாஸ்திர பிரபஞ்சத்திலே இன்னொரு ஒன்று இருக்கு சாத்தபிரபஞ்சம் அசாப பிரபஞ்சம் அது ரெண்டு மந்தம் தீவிர மன்னம் மந்தம் அங்கிறது ராகதேஷங்கள் காமக்குரோவாதிகள் இதெல்லாம் மந்தம் பேரு அப்புறம் காமக்குறத தீவிரம் மந்தம் வந்து கருது மனோகரிதம் மந்தம் மனோகரிதம்னா மலராஜ்யங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் திட்டங்கள் போடுறாங்கல்ல அதெல்லாம் மந்தம்னு வேறு அப்படி செய்ய திட்டங்கள் போட்ட குருக்கு ஆக்கிரகமாக காமக்குற வச்சு செய்யறாங்கல்ல அது தீவிரம் பேர் இப்போ எத்தனையோ பேர் இடங்கள் போடுறாங்கல்ல அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஆயிரம் எத்தனையோ திட்டங்களை போட்டு மனசுல கருப்பை திட்டம் போட்டுக்கிறாங்க செயற்படுத்த தீவிரம் செயற்பட மனதுக்குள்ளேயே இருந்தாங்க கருப்பு மந்தமானு பேர் அவ்வளவுதான் ரெண்டு விதம் சில பேர்கள் நினைக்க சொல்லுவாங்க அது ஒன்று விட்டுருவாங்க அது மந்தம் சில பேர் சொன்னபடிக்கு செய்ய முயற்சிப்பாங்க அது விட்டு கண்டாலும் காரணம் தோழிடு போனான்னு போன வியாபாரம் லாபம் வரும் ஆசைப்பட்டு செய்கிறது உண்டு கூட வந்துடான் என்ன பண்றேன் வரலையா நிறைய பேர் வருது அது வேற இங்க என்ன பண்றாங்கன்னா கைப்பொருள் போறவர்கள் கடவாகிஞ்சுடுறாங்க அப்புறம் இங்க எல்லா பணம் போய் கடம்பம் போய் எனக்கு வீடு வசதி வச்சு கொடுத்துறாங்க செய்யறாங்கல்ல அப்ப எதை குறிக்குது மனதுல போதுபஞ்சத்தில் ரெண்டு பிரிவு இது மந்தம் தீவிரமன்னு என்ன கருத்து திட்டங்கள் போறது பேரு போட திட்டங்களை செயல்படுத்து தீவிரம் பேரு சில பேர் நம் திட்டங்கள் போட்டுருவாங்க ஏன் நம்மளால முடியாதே போல போட்டு விட்டுறாங்க சில பேர்கள் தீவிரப்படுத்தி செய்யறாங்க நம்ம கையில ஆசை இல்லை நாம ஏன் கடை வாங்கி செய்யணும் சில பேர் கடை வாங்கிய செய்வோமே அப்படின்னு செய்யறாங்க வந்தா நல்லதுதான் வராம போல போனதில்லை அசாஸ்திர பிரபஞ்சத்தில் மே வரும் இவ்விரு அசாச பிரபஞ்சமாயுள்ள தீவிரம் மந்தம் என்னும் இருவகை பிரபஞ்சங்களும் ஆறு உயிர் மெய்காட்சி விரோதிகள் ஆதலின் கடத்தில் மண்போல் எங்கும் நிறைந்துள்ள ஆத்மானது உண்மையான தரிசனத்திற்கு விரோதிகள் ஆதலின் ஞானம் பயிரர்க்கு முன்னோம் தத்துவ ஞானம் அபியாசத்திற்கு முன்னமே விடத்தக்கதாம் இதே சட்ச சாகாசத்துக்கு வந்தாங்கன்னா சகாசின் காரணமாக விட்டுனும் அதுக்கே மந்தம் தீவிரம் விட்டுணும் இது பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் சாஸ்திர பிரபஞ்சம் மெஞ்ஞானம் உதவியாகி சாஸ்திர பிரபஞ்சமான தத்துவானத்தை அடைவதற்கு சாதனமா இருத்தலால் ஆன்ம காட்சி பெண் விடுவது ஆம் ஆத்ம சாட்சியத்திற்கு பின்னால் விடத்தக்கதாம் குரு சாஸ்திரங்கள் சட்சங்கள் இதெல்லாம் ஞானம் வர வரைக்கும் பிடிச்சுக்கணும் அப்புறம் விட்டு வேண்டியதுதான் நீங்க விட வேண்டியா போயிருவாங்க தூங்குறவன் கையில பதார்த்தம் தூக்கம் தானே விட்டுக்கிறோம் அது எந்திரி விட்டுரும் பிடிச்சிக்காது போயிருவோம் அதனால ஞானம் வந்த பிறகு இது விட்டு வேண்டியதுதான் அது வரைக்கும் பிடிச்சுக்கணும் மாதிரி அந்த ஞானம் வர்ற வரைக்கும் சாத்திரப்பிரபஞ்சம் இருக்கணும் குரு சராசிரங்கள் சங்கம் நல்லூர் சேர்க்கை மேலூர் சௌகாரம் வேணும் ஞானம் வந்த பிறகு குற்றவெல்லி தரம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர பரீட்சில் பாஸ் ஆகிட்டாங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அவங்க பச்சை பண்ணா பாஸ் பண்ணிடுறாங்க அப்பறம் பள்ளிக்கிட்டு சேர்க்கிறாங்களா வீட்டுக்கு போகிறாங்க அப்படி போல அது வரைக்கும் இருக்கணும் அது இங்கேயும் சாத்தவர பஞ்சத்தில் இருக்கிறவங்க ஞானவரம் வரைக்கும் இருக்கணும் அப்புறம் விட்டுள்ள வேண்டியதுதான் அப்படிங்கற கருத்து காட்சி பின்னுத்தி பர்பொருட்டு விடுவனவென்றிக பாவமுரு மாவச்சின்னோ பாதி பதிபிம்போ பாதி உடன் அத்தியாசோபாதி எனவே மேவும் பாதிகள் ஒரு மூன்றுளவற்றை முறையே விளம்பிடுமாம் சுளித்தி உருவாம் அவித்தெய்தானே ஆவரணாவ சின்ன பாதியாம் பிரத்ய காண்மாவு கதனது காரியம் புத்தியினில் ஞானியம் அசாஸ்திர பிரபஞ்சத்தை விடவும் என்று தலைப்பு இதன் பொருள் தீவிர மந்தங்கள் உயிர் காட்சி உற்ற பின் அசாஸ்திர பரபஞ்சமான தீவிர மந்தங்கள் என்னும் காமாதிகளும் மனோசங்கற்பமும் ஆத்மஜானமடைந்த பிறகும் திகள் முத்தி பரல் பொருட்டு விடுவன என்றும் ஆனந்த சாகரமாக விளங்குகின்ற மேல்பூமிகளான மோட்சமடைதற் பொருட்டு பொருட்டும் முற்றிலும் விட்டு விடத்தக்கது என்று அறிவாய்க்க அதாவது ஆன்மக்காட்சி ஞானம் வந்தாச்சு நாலாம் பூமி சொல்லப்படுது நாலாம் பிண்ட முட்டிலும் இந்த ராகுதேசம் போயிடாது காமக்குறத காதிட்டம் காட்டு வைக்காதான் போயிருக்கோம் அரியர் கால இருக்கு அப்ப என்ன அறையினும் அப்படி அது மேல்போய் வார்த்தை பண்ணுது சென்னை மேல்பூமி ஐந்து ஆறு அடிப்படி மூணு பூமிகள் போறது விசாரம் பண்ணி மேல்பூமி போறதா இருந்தாங்க முற்றிலும் நீக்கணும் முழுமையாக நீக்கிக்க ஆகணும் இல்லன்னாக்கா போக முடியாது சரி நாலாம உள்ளவர்கள் எல்லாரும் போக முடியுமான்னா சில பேர்கள் போக முடியாம காரணம் என்னன்னா பிராரம் இடம் கொடுக்கறது இல்லை நிவர்த்தி பெறாருந்தால்தான் போக முடியும் என்ன பண்றது நிவர்த்தி வரும் பொறுப்பு இல்லாம ஒரு மடங்கு இருந்தாலும் நிவர்த்தி வரும் அப்படிப்பட்ட நிலையை உள்ளவர்களுக்கு ஞானமடைந்தார்கள் ஆனால் மேல்வையும் போக முடியும் அவர்கள் அந்த ராகத்திலே குறைஞ்சிட்டு போகுது அப்படி விசாரம் பண்ணி மட்டும் நீக்கணும் அப்படி நீக்கலான்னு சொன்னாக்க மேல்வையும் போக முடியாது இருந்தா தான் நாலாம் பூமி தான் முக்கியம் நாலாம் பூமி போன பிறகு மேல்வையும் போன ஒரு பிராரதி சூழ்நிலை உண்டாக்கும் இல்லைன்னு திருப்தி அனுப்பி தான் பஸ்ல போகணும் இடம் இல்லைன்னு தோட்டத்திட்டு நீக்கணும் ஊர் போய் சேனா போற திருப்பி அடைஞ்சு கழிச்சு ஊர் போய் சேர்ந்து இல்ல சொன்னாங்க அடுத்து பஸ் இல்ல என்ன வர்றது இப்ப அப்படி போல எப்படியோ தெய்வ அனுகிரகத்தினால குரு அனுகத்தினாலையும் சாஸ்திர பரம அனுகிரகத்தினாலயும் ஒ பண்றது வாசனை ஒழிஞ்சவங்க பந்த நீத்தி தான் முக்கியம் சுகம் முக்கியமா இல்ல ஊருக்கு முக்கியமான உட்கார்து ஆடாசப்படப்படக்கூடாது சுகதாரத்தான் முக்கியம் நல்லா மேலும் என்ன வித்தியாசம் பண்ணும் நாலு அஞ்சு ஏழு வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் பஸ் போது சாஜ் ஒண்ணுதான் எல்லாருக்கும் ஒண்ணுதான் ஒரே எல்லாம் போவாங்க அதுல வித்தியாசம் கிடையாது திட்ட துக்கம் பிரபுத்தன் வைப்பான் வேத கர்மத்தால் வந்து பிரார்த்தன் ஆனாவாகும் விவகாரங்கள் அவரவருக்கு ஆவாகும் மாதவன் செய்யணும் செய்வார் வாழிபம் செய்யணும் செய்வார் பூதளம் தான் சாப்பிடறாக்க உபதேசம் பாடம் சொல்றது நான் பக்தர்களுக்கு அனுக்கிற மாதிரி இதெல்லாம் பரவஐம்ப அதெல்லாம் கிடையாது உபேசம் பண்ண மாட்டான் என்ன சாணமே உதவ அங்க போயிருக்கோங்க கேள்விப்பட்டேன் அவர் மறுநாள் வந்த சோறு போட போட்டா போய் அப்படி போயிருவாங்க மனது குறைஞ்ச போகுது கிடக்குது நீ தான போய் மேல் புடும் பஸ் உக்காந்து இருக்காங்க கொஞ்சம் நகரம் நகராங்க நகர்றாங்களா சுகம் போறது இல்ல உங்களுக்கு கொஞ்சம் நகர பாருங்க ஒதுக்க மாட்டாங்க ஒரு பையன் உட்கார செய்யுங்க ஒத்திக்க மாட்டான் அங்கயா அந்த பக்கம் அப்படி வரைஞ்சி போய் பாருங்க அப்படி போல மேல்பூமிக்காரங்க சுக அனுபவிச்சதுனால இன்னும் சில்லறை ஆபத்து வரமாட்டாங்க உபதேசங்கள் மடம்பிடி கிளம்பிடிக்கிறதுல வரமாட்டாங்க அப்படி அது போல இங்க மேல்பூமிக்கு போடணும்னு விரும்பக்கூடிய நாலாம் பூமிக்காரங்க இந்த ராகுத் தேசம் காமக்குறதெல்லாம் விட்டுருக்காங்க அது காலிக்காலத்திலே விட்டுருக்காங்க நாலாம் பேர் அஞ்சு ஆறு தான் பிரகடண மண்ணிருக்கு பிரகட மண்ணே இருந்த படிச்சு பார்த்து இருக்கு அது இந்த மூணு பூமி மிகாரி சொல்லுவாங்க சுகம் கிடையாது அதனால பெரியதாரன் திட்டத்துக்கு பிரபூத்தி அனுப்பி வரியானு வரண் மட்டும் சுகமாய் வாழ்வார் என்ன அர்த்தம் வரியான் வரன் வரிட்டன் வரட்டன ஏழாம் பூமி அவனும் சுகமே தான் சமாதி அப்படியே போகலாம் போயிடுவான் போனாதான் ஏழு வெளியில வந்துதான் நாலு அஞ்சு ஆறு ஏழு மூணு பிரிக்கணும் ராமகிருஷ்ணா நாலாம் பிங்க தான் நாலாம் பூமி தான் பிரகருத்தி அதிகம் அவங்களுக்கு விதேசாதிகள் பொன்னிச்சாமன் ஆறாம் பூமி காலத்து போயிட்டா நாலாம் பூமி தான் விவகாரம் தானே மட வச்சு விவகாரம் தானே விவகாரம் தான் நாலாம் விவகாரம் தான் நாலாம் பூமிக்கு முக்கியத்துவம் கொடுக்கற பின்னால இவர்தான் குரு சிஸ்திய சம்பிரதாயம் சொல்றது இருக்கிறது அசா பிரபஞ்சம் தீவிர மந்தத்தை அப்படின்னு சொல்ற உபாதிக்கு தெரியும் உபாதி மூன்று பேராக பிரிக்கிறார் மேதிகள் பாவம் உறும் அவச்சுபாதி கற்பிதமாக பொருந்திய உபாதிகள் பாவனை வடிவமாக பொருந்தியுள்ளுடன் என்று அவற்றை முறையே விளங்கி இதன் இதன் பிரத்யேக ஆன்மாவிற்கு சுழுத்தி உருவத்தை தானே உபாதிகளை கர்வமாக குறிமுடத்து பிரத்யேக ஆன்மாவிற்கு சுளுத்தி அவை ஒடியுமாயுள்ள அஞ்ஞானமேச்சின்வோபாதிப்புடியுமாயுள்ளோபாதியாம் இந்த உபாதியெல்லாம் மூணு சொல்றார் ஆவரண அவச்சின்வோபாதி பதிமூ பதிம்போபாதி அப்புறம் அத்தியாசாதி மூணு பிரிக்கிறார் சுடித்தீங்கள காணப்படுகின்ற அவித்தி தான் ஒன்றும் தெரியவில்லை சொல்லமா துணுன்னு சொல்ற அதான் ஆவரண அவுச்சனோபாதி அதான் ரெண்டு பேருவா பிரிக்குது இல்லை இருந்தால் அசத்தாபாத ஆவரணம் அபானாபாதம் ஆவரண அவச்சனோபாதி மறைப்பு வழிகுமாயுள்ள அவட்சணோபாதியாம் அதனது காரியம் ஆம் புத்தியனில் அஞ்ஞானத்தின் காரியமான புத்தியன்கண் இது குலகம் அடுத்த பாடல தொடங்கும்பித்திடுதல்தானே பதிபிம்போபாதியாம் புத்திகதாய்சுகங்கள் உயிர் நுகர்தல் போல முயலுதலே அத்தியாசோபாதியாகும் உட்கபத்தியாத்த இலக்கணமாவே ரொண்டில் ஒன்றினது புத்தி இப்பி வெள்ளியது போல மற்றது வேணால் வகைப்படுமாள் மித்தியுடன் இதர எதிரே தரம் சக்தி எங்களினால் என்றே முன்பார் தொடர்ச்சி பொருள் பற்றிய ஆன்மா பதிவம்பித் திடுதல் பதிவிம்போபாலியாம் சர்வ வியாபகமாக பொருந்திய ஆத்மா பிரதிபிம்பத்திலே பிரதிபிம்போபாலியாம் ஆத்மா எங்க இருந்திருக்கு அது அந்த கருத்தினால் வளைப்பட்டு பிரதிபிக்கிறது புத்தியில் இது பதிவின்போபாலன் பிரதிபம் புத்திகதமான சூதக்கங்கள் மற்றும் அந்த புத்தியின் தர்வமாகியே இருக்கின்ற தூதக்கங்கள் அனைத்தும் உயிர் நுகர்ந்தது போல ஆத்மா அனுபவித்தது போல முகதிலே அத்தியாசபாதியாம் மூர்க்கத்திலே அத்தியாச உதியாம் தீ போட்டுக்கணும் இந்த பிரதிபிம்பம் என்ன பண்ணுது அந்த கணத்தோடு சம்பந்தப்பட்டு அந்த கணத்தில் வரக்கூடிய சுதுக்கங்கள் எல்லாம் தனதுதான் பாவிக்கிறது அத்தியாசம் சுக பசி கோபம் மனித உப்பார் என்றாவாரோ பசி பிராண தர்மம் உயிருக்கு பயம் துக்கம் சுகணம் காமம் பசு கோபம் மதிக்கணவி அந்த காலத்துக்கு நினைக்கணும் மதிக்கணவே மகிழ்ந்திருப்பா என்றவரும் அப்படி பாலம் வந்தா தான் அத்தியாச்சியமா அர்த்தம் இப்ப அப்படி இல்லையே எனக்கு வந்துருச்சே நான் துக்கி எனக்கு பசி என்ன சொல்றேன் சரீரம் பருத்தி இழைத்தது நோய் பிடிச்சுக்கிச்சு பாதிக்கிறது அந்த கணத்தா இருக்கணும் நான் சாட்சிக்கு தனது தர்மம் நான் சாட்சியா இருக்கிறேன் அதான் சொல்ற அம்மாலையில உண்டி பாமி உண்மைய கண்ணசான காயத்தானுக்கு ஆறு ஓடம் இல்லை காணை இது ஆறு விதமான சொல்பங்கள் எனக்கு இல்லையாங்கிறார் எப்படி உண்டிய பாடனும் உயிரிழவு அம்மானை குடிக்கிற தண்ணியும் சாப்பிட சாப்பாடு எல்லாம் பிராண தூரம் அதெல்லாம் அதுக்கு ஆத்மா கிடையாது ஓரிச்சு பார்த்தாக்கா மனத்தையும் சுகத்துக்கும் அம்மானை சுகதுக்க மனதும் கிடையாது ஆத்மா கிடையாது சுகதுக்கம் அம்மானே கண்ட சராமரணம் காய்ச்சி அம்மானே பிரத்யமா பாக்குறமில்ல ஜெரைய மரணம் சுருங்குதல் அந்த ஆட்சி போறதல் போறது இதெல்லாம் சரி ஆறு உணம் காண்பானுக்கு இல்லைகள் அம்மானே சாட்சியாகிய ஆத்மாவுக்கு இந்த ஆறு குற்றங்கள் கிடையாது அப்படின்னு சொன்னா அவன் ஞானம் வந்து செத்து போச்சு போயிட்டே அத்தியாசம் இருக்கு உயிரி சாப்பிடுறது அப்புறம் தண்ணி குடிக்கிறது என்ன பிராண தர்மம் அப்புறம் ஓரின் மனத்தை சுதுக்கும் அம்மாளி விசாரிச்சு பார்த்தோம்னா இது மட்டும் இல்ல எல்லாம் விசாரிச்சு பார்க்கறது அர்த்தம் அண்மையும் பண்ணிக்கணும் மனதுக்குன்னு நினைக்கிறோம் நாம ஐயோ அதிர்ச்சியா மனதர்மம் என்ன விட்டு கண்ட சராணம் காய்ச்சல் இது எதுக்குள்ளது சரீர தர்மம் சர்பா விகாரம் ஆறளைகள் சொல்வார்கள் கருவுறுதல் பறத்தல் வளருதல் வளர்ந்து ஐரோல்ராதல் தேய்தல் மரணம் அடைதல் ஆறு விகாரம் ஆறு விகாரத்தில் என்ன பண்றோம் சின்ன பையனா இருந்தேன் பெரியவன் ஆயிட்டேன் ஆயிட்டேன் படிச்சேன் செஞ்சேன் வாரிவனா இருக்கேன் இப்ப எல்லாம் போச்சு அதனால காண்பானுக்கு ஆறு காணமான எவன் சாட்சியா இருக்கிறானோ சாட்சி பாட எனக்கு வந்ததோ அவனுக்கு இந்த ஆறு குற்றங்கள் கிடையாது குற்றங்கள் இருக்கா பார்த்தா வரும் போகும் ஆனால் நான் சாட்சியா இருக்கிறேன் இது சாட்சி பாவனை இருக்கிற வரைக்கும் ஞானம் இருக்குன்னு அர்த்தம் சாட்சி பாவ அஞ்சு அர்த்தம் யார்தான் அத்தியாசம் இருப்பாரு அத்தியாச அதனால இது அத்தியாச இலக்கணம் இப்படி இருக்கு அப்புறம் புத்திகதமான சுகதுக்கங்கள் முன்னற்றும் அந்த புத்தியின் தர்மமாக இருக்கின்ற சுகதுக்கங்கள் அனைத்தும் உயிர் நுகருதல் போல ஆத்ம அனுபவித்தல் போல நான் துக்கி நான் சுக்கியின் அனுபவிக்கிறவங்க முயறதிலே அத்தியாசியம் மூச்சத்திலே அத்தியாசமாம் முன்னர் ஒன்று சொன்னார் பிறார் குற்ற அத்தியாச இலக்கணம் கவிதம் உற்ற அத்தியாசத்தின் இலக்கணமாவது ஒன்றில் வேறு ஒன்று ஒன்றுதல் ஒரு பொருளில் மற்றொரு பொருளை அறிதலாம் அதுதான் அத்தியாசம் கயிற்பாம்பு கிழிஞ்சல் இல்லாதான் உருளும் மற்ற பொருள் பார்க்கிறோம் தனது அவாவாது காரணத்து தனது ஆபாசம் அத்தியாசம் இலக்கணம் படமொழி அது இப்பி வெள்ளி போல் ஆகும் உதாரணம் அதற்கு காரணம் கிளிஞ்சலில் கண் வெள்ளியை அறிதல் போலாம் அதற்கு காரணம் அதற்கு உதாரணம்னு போடணும் அது மித்தேவுடன் இதரம் இதர இதரம் சத்தியங்கள் நால் வகைப்படும் அத்தியாசங்கள் மித்தியாத்தியாசம் இதரத்தியாசம் விரேதராத்தியாசம் சத்தியாத்தியாசம் என நான்குவிதமாய் வழங்குவதாம் இப்படி சாஸ்திரங்கள்ல முன்னப்பின்ன இருக்கும் சில சாஸ்திரங்கள்ல ஆறுதம் சொல்லுவாங்க தர்மாத்தியாசம் தர்ம செய்த தரிஞ்ச வித்தியாசம் சம்பந்தம் சம்பந்த வித்தியாசம் அன்போன வித்தியாசம் என்று சொல்லிக் கொள்ளுவாங்க அடக்கம் சுர்பாத்தியாசம் சம்ஸ்கிருத வித்தியாசம் சம்மந்த வித்தியாசம் ரெண்டு மீண்டும் அத்தியாசம் ரெண்டே தான் இது அதுல பிறந்த சொர்வாத்தியாசம் சம்ஸ்கிருதத்தியாசம் பொய்ப்புதொருள் அதாவது பொய்ப்பொருளானது மெய்ப்பொருள் முழுமையாக அத்தியாசமாகும் மெய்பொருள் பொய்ப்பொருள் சம்பந்தம் பண்ணது அத்தியாசம் ஆகும் சம்பந்தம் அத்தியாசம் பேரு இது சொருபாத்தியாசம் பேரு உதாரணம் கிழிஞ்சில் அதாவது பழுதில பாம்பு பழுதே மெய்பொருள் பாம்பு பொய்பொருள் பாம்பும் பாம்பின் சம்பந்தமும் பழுதில் இருக்கு இது சொருபாத்தியாசம் பேர் சொருபம்னா தன்னுடைய வடிவமாகவே சரி இந்த பாம்புல என்ன வித்தியாசம் இருக்கு பழியாசம் இருக்கு பழிய சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் மட்டும்தான் இருக்கிறதுனால தான் இது பாம்பு சொல்றோம் எப்படியா பாம்பு வளைஞ்சு விளைஞ்சு இருக்குல்ல வளைஞ்சு விளைஞ்சி இருக்க சம்பந்தம் இது இருக்கு பாம்பு இருக்கு அதனால சமத வித்தியாசம் எல்லாத்தியாவது ரெண்டேதான் அலக்கம் சுருபாத்தியா சமத வித்தியாசம் ரெண்டே தான் இல்ல சம்பந்தம் அத்தியாசத்துக்கு இலக்கணம் ரெண்டு அடங்கி போயிச்சா அத்தியாசம் என்ன ஞானாத்தியாசம் அர்த்தாத்தியாசம் அத்தியாத்தியாசம் ஞானனம் என்ன அர்த்தம் பழுதியில் பாம்புங்கிற ஞானம் இருக்கு ஞானாத்தியாசம் இது பாம்புன்னு சுட்டி காட்டுறோம் இல்ல பாம்பு தெரியல அத்தியாராத்தியாசம் அர்த்தம்னா பொருள் ஆக அர்த்தாத்தியாசம் ஞானாத்தியாசம் ரெண்டு பிரிவு அந்த ரெண்டு பிரிவு உடைய தான் அத்தியாசம் இலக்கணம் அப்புறம் அந்த அத்தியாசம் ரெண்டு பேரு பிரிவு சுரூபாத்தியாசம் சம்பந்தாசம் தர்ம வித்தியாசம் தர்ம வித்தியாசம் சம்பந்தம் சம்பந்த வித்தியாசம் தின வித்தியாசம் அன்பு வித்தியாசம் இந்த சத்தியம் நாலா பிரிக்கிறார்கள் ஒவ்வொரு கட்டத்தான் பிரிப்பார்கள் அத்தியாசங்கள் வித்யாத்தியாசம் திரோதியாசம் இதராத்தியாசம் சத்யாத்தியாசம் என நான் விதமாக வழங்குதான் என்று இப்படி நெருப்பினொடு நெருப்பினொடு புனர்ச்சியார் புனர் களர்ச்சி வரல் போல் நித்தமுருமான் மதநிதி அதனில் முறையே சரிப்பினொடு காண்டல் நினைவுறல் வரலால் தவந்துல மே மித்தியாத்தியாசந்தான் இருப்பருவித்தி இந்தியங்களே இதராத்தியாசம் இதரேதராத்தியாசங்கரணம் ஆகவும் தரிப்பரியமூல வாங்காரமதுதரானேன் சக்தியாத்தியாசம் எனச் சாற்றுவர் தக்கவரேதான் விடாமணியிலே எம்பேட்டா போட்டேன் மித்தே முதலிய நான்கு வித்தியாசங்கள் நித்தியாத்தியாசம் வதராத்தியாசம் இதிரேதராத்தியாசம் சத்தியாத்தியாசம் நான்குதான் அது என்படி என்று பார்த்தார் இதன்பொருள் நெருப்பேனோடு புணர்ச்சியால் புனர்க்கு அரட்சி வாழ் போல் அக்னினது சம்பந்தத்தால் தண்ணிற்கு உஷ்ணமுண்டாதல் போல நித்தம் உறும் ஆத்மா சந்நிதி அதனின் ஓர் அபாவம் இன்றிய சதுதியமாயிருக்கின்ற பிரத்யக ஆத்மாவினது சன்னிதானத்தில் முறையே சரிப்பின் பொடு காண்டல் பிறவமாக காலால் நடத்தலும் கண்ணால் பார்த்தலும் நினைவு உரல் அறிதல் வரலாறு மனத்தால் நினைத்தலும் புத்தியால் நிச்சயத்தலும் காதலின் தகும் தூள மெய் மித்தியாத்தியாசம் போகானுபவத்திற்கு தகுந்த நடத்தல் முதலிய சக்தியுள்ள தூளதேக மித்தியாத்தியாசம் மித்தியாத்தியாசம் என்ன தோற்றம் மாத்திரமா அருகாத்தியாசம்தான் அதாவது சூழசை போக ஆலயம் என்றும் தூச்சரித்து போக சாதனம் என்றும் ஆபாச பாகத்தை போகி சொல்வாங்க போகி போக சாதனம் போகாலயம் விஷயங்கள் போக்கியம்னு போயிருக்கும் ஆக போகி போகம் போகாலயம் போக்கியம் என்று அலுவலகத்தில் சொல்வாங்க அதனால தோளை சேரத்தில் விவகாரங்கள் செய்கிறதுனால இது வித்தியாத்தியாசு பேருக்கும் இருப்பு அரும் இந்தியங்களே இதராத்தியாசம் தத்துவ ஞானத்தில் நிலைத்தற்க அறிய ஞான கர்மேந்திரியங்களே எதிராத்தியாசம் இந்திரியங்களில் எதிராத்தியாசம் கேடும் கரணம் இதரேதிர அத்தியாசம் ஆகும் அந்த கருணமே அந்யோனியாத்தியாசம் தான் ஆத்மாவின் தன்மை பிரியம்பிக்குது அந்த கருணத்தன்மை ஆத்மாவைக்கு அந்யோனித்தியாசம் தப்பரிய மூல அகங்காரம் அதுதானே சத்தியாத்தியாசம் என சாற்றுவர் தக்கவர்களே விசாரத்தால் அழியும் மூல அகங்காரமே சத்தியாத்தியாசம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் ஆக சத்தியாத்தியாசம் இது அங்காரம்தான் அகங்காரம் அல்லது ஆவித்தை சத்தியாசம்னா சத்தியத்தெல்லாம் உண்டாக்குற அத்தியாசம் அதுதான் பிரபஞ்சம் சத்தியம் என்றும் என்றும் காட்டக்கூடியது அந்த மூலமாக இருக்கின்ற அல்லது அழுத்தி அதான் காட்டுது ஆக நாலு அத்தியாசங்களை இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார் அடுத்த பாட்டில் மாவிற்கு நான் எனலார் கயிற்றின் அருவமென நிருபாதி காத்தியாசந்தான் ஆங்காரவியலான்மாவிற்கு நான் கர்த்தா வாம் எனலார் சிவப்பு வலம் போர் சோபாதிகமாம் இங்காகும் கர்ணதர்மா கர்ண தர்மமானிற்கு இச்சை இனே நான் என்று இருத்தெறினால் அலை உணரில் பூக்க ஈரின் கதிரின் லிம்பம் எனமாத்தியாசம் என உரைப்பர் நான் குடும்ப வாணன்கொன்பதால குருபகாத்தியாசம் சோபாதிக அத்தியாசம் தருமாத்தியாசம் சம்பந்த அத்தியாசம் என்று நாளையுமா சொல்றார் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார் பொருள் நான் எனலால் அகங்கார ஆன்மாவுக்கு நான் ஆங்காரத்தோரோடு பிரத்யேக ஆன்மா போல சம்பந்தம் அதாவது திட்டாந்தம் கயிற்று அருவம் என நிர்வாகிகள் அத்தியாசம் ரஜு சர்ப்பம் என்பது போல நிர்வாகிகள் அத்தியாசமாம் நான் நான் என்ற ஒரு விவகாரம் ஏற்படுவதல்லவா ஆத்மாவினுடைய சம்பந்தத்தினால் ஏற்படுதும் என்பது கயிற்று என்னுடைய சம்பந்தம் பாம்புக்கு உண்டாகும் அப்படி போல இது நிருபாதிகம் விளக்கு வச்சு பார்த்த உடனே பாம்பு இல்லை அப்புறம் விளக்கு இல்லனாதான் இருக்கும் அது முழுதும் உபாதி நீங்க போகுது நிருபாதிகம் அது போல இங்க நான் நான் விவகாரம் எப்போதும் இருக்கிறது இல்லை அப்புறம் சம்பாதியில இல்ல சுழற்சியிலும் கிடையாது என்ன ஜாகராஜ சம்பளத்தில் நான் நான் விவகாரம் பண்ணுவேன் அதனால நிரூபா வித்தியாசம் கேளு சுவாபாதிக வித்தியாசம் கூடியதுன்னு அர்த்தம் நான் கர்த்தா ஆம் என ஆன்மாவிற்கு நான் கர்த்தா என்ன விவகாரத்தில் ஆங்கார் தர்மத்தோடு பிரத்யேக ஆன்மாவுக்குள்ள சம்பந்தம் சிவப்பு போல சுவபாதிகமாம் சென்னிரம் படிகமணியின் கணக்கு தோன்றுதல் போல சோபாதிகமாம் முதல நான் மட்டும் இருந்தது நான் கர்த்தான்னு கூறியிருச்சு கர்த்தா தன்மை இருக்கிறதுனால அது நான் கர்த்தா அல்ல என்று முக்கியம் பண்ணாலும் கூட இவ்வாறு தேவைப்படுது சோபாதிகம்னு போயிரு சிவப்பு படிகம் படிகம் செம்மதான் வெள்ளதான் ஆனா படிக்கம் செம்மேன்னு சொல்றேன் செம்பர்த்து சம்பந்தத்தினால ஏற்படுகிறது அப்படி ஏற்படும் போது இது படிக்கம் சிவப்பு வெள்ளதான் நிச்சயம் கூட போகாது அப்ப சிவப்பு தோட்டிகிட்டு தான் இருக்கு தோட்டினாலும் கூட விசாரதி டிக்காது இல்லைன்னு நிச்சயிக்கிறது உபாதியோடு கூடியதுன்னு அர்த்தம் காணல் நீர் போகணும் காணல் நீர் இல்லையா நிச்சயம் தோட்டிகிட்டு தான் இருக்கும் அப்படி கூட சோபாதிக அத்தியாசம் நான் கருத்தா அப்படிங்கறதெல்லாம் சோபாதிய அத்தியாசம் தத்தர்ம வித்தியாசம் இச்சையனேன் நான் என்று இருத்தலினால் இங்கு ஆகும் கரண தர்மம் ஆன்மாவிற்கு நான் இச்சையை உடையேன் என்று விவகாரம் இருத்தலினால் உடம்பெண்கண் பொருந்தி இருக்கின்ற அந்த கரணத்தோடு பிரத்யேக ஆன்மாவிற்குள்ள சம்பந்தம் அதாவது நான் ஆசாபாச உடையவன் என்று சொல்றான் ஆசாபாசம் அந்த கடன்துக்குதான் ஆத்மா கிடையாது ஆசாபாசம் என தர்மம் இயல்பு அந்த கட்டத்தில் இயல்பு அது தத்தர்மாத்தியாசம் வேறு அது எப்படி திட்டாந்தம் அலை புனலில் புக்க ஈர் கதிரின் பிரதிம்பம் என தத்தர்மாத்தியாசம் என உரைப்பர் அலைகளிலே ஒழிய நீரின் அலைகளிலே ஒளிய நீரின் தோல்விய குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரநதி பிரதிபிம்பம் போல தத்தர் மகாசியாசனம் என அவருடைய இலக்கணங்களை கூறுவார் தண்ணி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு அதில் பிரதிபிம்பிக்குது பிரதிபிக்கும் போது எப்படி இருக்கும் தெளிவா இருக்காது ஆசாபாஷ் அந்த காரணத்தில் ஆத்மாவுடைய உண்மை தென்மை தெரியாது தத்தர் மகாசியாசன சந்திரன பிரதிபம் சரியா தெரியாது போல அடைஞ்சுட்டு இருக்க மாதிரி அப்பொழுது அழைஞ்சுக்கிட்டு இருக்குல்ல அங்க போனேன் இங்க போன வந்து என்னையா என்ன பண்றது ஆசை ஆசை விட மாட்டேங்குதுங்கிறாங்க சொல்றாங்க காலையில இருந்து அங்க போனேன் அப்புறம் இங்க வந்தேன் இங்க இருந்து அங்க போனேன் அங்க வந்தேன் ஏயா அப்படி ஆசை விட மாட்டேங்கிறதே என்ன பண்றது ஆசை சம்பந்தாத்தியாசம் நான் குடும்ப பகவான் என நிற்கையினால் நான் புத்திர தாராதி குடும்பத்தை உடையவன் என்று கூறும் விவகாரத்தில் இலகம் அடுத்த வாழ் தொடர்ச்சி சம்பந்த அத்தியாசம் குடும்பவான் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் தானே ஒழிய வேற சொரூபா சம்பந்தம் இல்லை இது சாதாரண சம்பந்தம் தான் இங்க இருக்க அந்த கணக்கு இதெல்லாம் நீக்கிறது சிரமம் இது நீக்கலாம் அதனால சம்பந்தம் உண்டு சம்பந்தினால வரக்கூடிய சம்பந்த அதித்தியாத மனிதங்களாயினாரோட ஆன்மாவிற்கு மண் உலகிற்பகிரிய தருவகாரமெனவே அந்த முரு சம்பந்தமாத்திராத்தியாசம் ஆமென்பறிவத்தியாசங்கள் நம்ம நந்தினிறுதி காரிய ஆன்மாவென்றால் பெற்றான் நவீனம் நவிள் தருமை இந்த அவற்றை உள அவையில் சொந்த முழு மனவோடு சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் தானாம் அவற்றியல் பூவாம் இந்த முன்பாடு தொடர்ச்சி மூணுவரில் வருது அதன் பிறகு ஐந்து அவஸ்தைகளை போய் சொல்ற அதன்பொருள் மகிந்தர் முதல் ஆயினாருடன் ஆன்மாவிற்கு மண்ணுலகில் பகரியத்தன் விவகாரம் அந்த ஒரு சம்பந்த மாத்திரம் அத்தியாசம் என்பது இவரது ஏலத்திற்கோட்டான் என்பது அர்த்தம் புத்திரர் முதலாயினாரோடு ஆன்மாவிற்குள்ள சம்பந்தம் இம்லோகத்தின்கண் ஒரு இடத்தில் இருப்போறது விவகாரத்தை போல் முடிவுள்ள சம்பந்த மாத்திரம் அத்தியாசம் என்று அதனால் கூறுவர் மேலும் வகையில் என்ன ஒரு இடத்தின் அர்த்தம் அத்திரம் என்ன வலி செல்வோன்னு அர்த்தம் அதாவது ஒரு இடத்திலிருந்து உள்ள போறாங்க போகும்போது ரெண்டு பேர் பேசிக்கிட்டு போவாங்க பேசிக்கிட்டு போற சம்பந்தம் இதுவரைக்கும் என்ன வழியில போற அவர் அப்படி போயிருவாங்க ரயில்ஸ் நேரம் சொல்லுவாங்க ரயில் ரொம்ப நல்லா பேசிட்டு போவாங்க அப்புறம் டேஷன் வந்து இறக்கு போயே போயிருவாங்க இருக்க மாட்டாங்க கொஞ்ச நேரத்துலயும் ஒரு சம்பந்தம் அப்படி போல வழிநடப்பவர் சம்பந்தம் எப்படிபடி சிறிது நேரம் இருக்கிறதோ அப்படி போல சம்மந்த அத்தியார்த்தம் அது எப்படி இருக்கு புத்திரர் முதலாளரோடு ஆன்மாவிற்குள்ள சம்பந்தம் இப்படி குடும்பத்தில் மனைவ மக்களோடு கூடிய சம்பந்தம் இப்படித்தான் ியாசங்கள் தம்மாள் நந்து ஆன்மா நிறுவிகாரியங்கள் பெற்றான் என்னையா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இவ்வத்தியாசங்கள் எடுத்துரைத்ததில் அதிஷ்டான தன்மையால் பிரபஞ்சத்திற்கு ஆக்கவும் ஆத்மா விகாரில்லாத பொருள் என்பது பெற்றான் வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அத்தியாசங்கள்னால ஆத்மா நிரூபிக்காரு சம்பந்தம் அர்த்தம் என சம்பந்தம் கிடையாது பிரபஞ்சம் இது ஆத்மான் சம்பந்தத்தினால செயல்படுது ஆக்கம் கூறுத்தி அடையுது ஆகவே இதை தேவை வேறு கிடையாது பயணம் தான் கடைசியில் ஆத்மா நிரூபிக்காரு முடிவு பண்ணும் வாழ்க்கையில நம்ம அத்தியாச இலக்கணும் தெரிஞ்சிருந்தா அப்பப்போ ஞாபகம் வரும் ஞாபகம் வரும்போது சரி சம்பந்த வித்தியாசம் சிவபாரிய வித்தியாசம் இது சத்தியாத்தியாசம் இது வித்தியாத்தியாசம் இது இதராத்தியாசம் இதரதரத்தியாசம் இப்படி எல்லாம் இந்த இலக்கங்களை தெரிவிக்கலாம் இன்னும் மற்ற இதுக்கு தர்மாத்தியாசம் தர்மசரி தர்மீ வித்தியாசம் சம்பந்தம் தம்மசை சம்பந்த வித்தியாசம் அன்புமனி வித்தியாசம் அனிதா வித்தியாசம் இப்படி மற்ற சராசம் சொல்ல இருக்கு எப்படி சொன்னாலும் எப்படி இலக்கினாலும் கூட ஆத்மாவுக்கும் அனாத்மாவாகிய நாமும் சம்பந்தம் கிடையாது பிறகு ஆத்மா சம்மதித்தனால விவகாரம் பண்ணது விவகாரம் பண்ணது அவ்வளவுதான் அப்பறம் ஆத்மா நிரூபிக்காரு சம்பந்தத்தும் இல்ல அவ்வளவு என்பது எதாவது தெரிஞ்சுக்கிறோம்னு முடிவு பண்றாரு சொல்றாரு சதகத்தில் இருந்தோறும் இடத்தில் மாயைக்குதன் வாழ் பொருந்தோவிடத்தில் உயிர் கொரு போதமேனும் இருந்தா விதை கொண்டதை ஐந்தொழில் செய்தி என்று வருந்தா வரும் நிலை தன்னை மதித்து யானே அப்படி இருந்து ஓரிடத்து இருந்தோரிடத்து உக்காந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மாயைக்கு சுதந்திரம் இல்லை மாயக்கு அதன் பால் இல்லை உயிருக்கு ஆத்மாவுக்கு என்ன இருக்கு அது இது சம்பந்தப்பட்டாதான் அதுக்கு செயல்படுற அதுக்கு அது செயல் இல்லை ஆத்மாவும் செயல்படுறதில்லை அனாத்மாவும் மாய மாயாக செயலும் செயல்படுறதில்லை சம்பந்திய அவர் செயல்படுதுன்னு சொல்ல இருந்தோரும் இடத்தில் மாயைக்கு இதன்பால் பொருந்தாவிடத்தில் உயிர் கூறும் போது வேணும் பொருந்தினாதான் ஞானம் வெளிப்படுது வெளிப்படாது இந்த காரணத்தோட சம்மந்தப்படும் போத ஞானம் வெளிப்படுதா இல்லையா வெளிப்படாது சுளிச்சு இல்ல ஞானம் இருக்கு வெளிப்படல ஜாக்கிரசையில் சொப்பனாசையில் சம்மந்தப்படுவது வெளிப்படுது இது திருந்தா இவை இது அப்படியே மாறுதல் இல்லை அப்படியேதான் நடந்து பரம்பரியா இவை கொண்டு இறை ஐந்தொழில் தேடிது என்று கானபுரமாகிய பரமேஸ்வரன் பணிகருத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் அதனால நான் என்ன பண்ண முடியும் வருந்தா நான் வருத்த முடியாமல் இருப்பதற்காக நீங்க திருவுருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை விவகாரம் கிடையாது மாயைக்கு விவகாரம் ஆத்மாவுக்கு ஞானம் வெளிப்படுறது இல்ல எல்லாரும் ரெண்டு சம்பந்தம் தான் சேர்த்துக்கலாம் டீசல் இருந்தால்தான் வண்டி ஓடல வண்டி ஓடு சம்பந்த ஏற்படும் போது விவகாரம் சம்பந்தம் மனசா துக்கப்படுகிறது நான் துக்கிக்க அந்த காரணம் அது வந்து துக்க வடிவம் தான் அப்படி துக்க வடிவமா இருக்கிற அதுல சுகத்தை எதிர்பார்க்கணும் மனசி நிம்மதியே இல்லை அப்பா எங்க போய் சொல்றமே கிடையாது அப்படிங்க அப்படிங்க நாலு சொல்லுவாங்க இதுல அது ரெண்டு அந்நிய தேசம் அந்யோன தேசம் தான் சத்துத்தன்மை சித்துத்தன்மை ரெண்டுமே ஆத்மாவுடையது அது இதுல பாக்கிறோம் சத்து நான் இருக்கிறேன் என்பது சத்துத்தன்மை இப்போ என்ன செய்யறோம் நான் இருக்கிறேன் என்று சைரத்தில் பார்க்கிறோம் அல்லது நான் கர்த்தா என்று அந்த கால தினமத்தில் பார்க்கறோம் சித்தித்தன்மை ஆத்மாவுக்கு இருக்க இந்த நான் அறிவாளி புத்திசாலி என்று அனாநாத்மாவிலேத்தி பார்க்கிறோம் அப்புறம் துக்க வடிவம் இந்த அந்த காலம் இருக்க நான்கு நான் ஆத்மாவிலேருந்து பார்க்கறேன் ஐயோ நான் படுறப்பாடு யார் படுவாங்க நாய் படாதவாடு படுறேன் அப்புறம் என்ன பண்ற பேய் மாதிரி அலையிற அப்படிங்க ஆத்மா கஞ்சி பார்க்கறேன் அப்புறம் இருக்க கண்டம் நான் பரிச்சன் நான் செயலளவுதான் இருக்கேன் என் உயரம் அஞ்சடி குறுக்கள் அளவு இவ்வளவு எடை வளலதான் இப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஆத்மா யாபமா இருக்கேன் ஏகமா இருக்கிறது இந்த பரிச்சனம் ஆகிய அந்த கால தர்மத்தை ஏத்துக்கிறோம் தர்மத்தை ஏத்திக்கிறோம் நட்டையும் கட்டையும் நம்ம ஏத்துக்கலாம் அப்பறம் அந்த தர்மம் போகுது அதனால மறந்து போச்சு இது மறைச்சிருச்சு இது கொண்டு அதை மறைக்குது அது இது மறைக்குது ஆத்மாவில உள்ள தர்மங்களை அனாத்மாவிலும் அனாத்மா தர்ம ஆத்மாவிலும் ஏத்திப்பா அந்யத்தியாசம் இது தப்தாய் பண்டம் இரும்பு நெருப்புங்கிற மாதிரி இரும்பு வந்து நெருப்பு சொல்ல முடியுமா நெருப்பு நீளமா இருக்கு அப்படிங்கிற நெருப்பு நீளமா இருக்குமே எங்கேயாவது நெருப்பு மேலதான் எரிஞ்சுக்கு போகும் அது அதாவது அந்த இரும்பினுடைய சம்பந்தம் சம்மந்தத்தினால நெருப்பு நீளமா இருக்கு சொல்லணும் சேப்பா இருக்குறது எறும்பு அப்புறம் தண்ணியில போட்டு எடுத்து வச்சிட்டோம் தொட்டுட்டான் ஐயோ இரும்பு சுடுக்கிறான் இரும்பு சுடுக்கணும் நேரடி சம்பந்தம் இங்கு கொஞ்ச நேரம் போயிடும் அப்படி போல இங்கே அந்த கண தர்மத்தி ஆத்மா ஆத்மா தர்மத்தி அந்த கணத்தியாசம் அந்நாத்யான் சொல்றேன் அநிராத்தியாசன் இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு பிரிச்சு பார்க்கறது இல்லை அநிதிராத்தியாசம் யாசம் இந்திரியங்களை சேர்றது இந்திரியங்கள் என்ன கால் நடக்குது கை கொடுக்குது அது தர்மம் செய்யுது நான் தான் கொடுத்தேன் நான் தான் போனேன் போகுதா எங்க நடக்க வருவது நகருமா கொடுக்குமா வாங்குமா இல்ல அத்தியாசம் அது மேலே ஏற்றி பாக்கிறோம் அவருடைய தர்மத்தை நாம் மேற்கிறோம் நான் போனேன் வந்தேன் நான் பார்த்தேன் நான் கொடுத்தேன் வாங்கினேன் நான் மனதிலும் கழித்தேன் நான் சாப்பிட்டேன் நான் பேசினேன் பேசு ஆத்மா பேசுமா இதெல்லாம் கர்மத்திலே ஞானியத்திலே விவகாரம் அப்படி இருந்துக்கும் அந்த விவகாரத்தை பண்றோம் நம்ம பண்ணிட்டு விட்டு ஒன்னும் தெரியலன்னு அவர் கடைசியில் சண்டை போட்டுக்கிறோம் ஏ ஆத்மா வேறு அநாத்மா வேறு பாகுபாடு செய்கிறேன் அதனாலதான் நான் கருப்பன் சிவப்பன் கட்டுகிறேன் நெட்டு ஏன் அப்படிங்காத்தியாசம் கலங்காடிக்கு பொய் பொருளா இருக்க என்ன தோற்றா மாத்திரமா இருக்கு சரிதான் இருக்கு ஆத்மா சொல்றேன் வாசமாக செய்கிறோம் இருக்குமே ஆனால் சுப்படத்து இருக்குன்னு இல்லையே நீ சொப்பணத்துட்டு வெளியே வந்தாரி இந்த உலகம் அப்படியே சேர்த்து போகும் அப்படி பண்ணுவீங்க விரும்பு அந்த விவகாரம் இல்ல சுழித்திலிருந்து அப்படியே போ சமாதி அணிச்சு விஜயபுத்தி அணிஞ்சு என்ன பண்றது அப்புறம் மேல இந்த உலகம் இருக்க உலகமே கிடையாது அப்படிங்க நாங்க இல்ல அப்போ அந்த உலகம் இல்லாத போச்சு இல்ல அதில் போயிட்டு எங்க போச்சுவோ நமக்கு தெரியாது எழுந்தாதானே உலக எப்படி சொல்லுங்க இனி ஐந்து அவச நவிழ் தரும் ஐந்து அவஸ்தை உள்ள சாத்திரங்களில் கூறுகின்ற ஐந்து